சரிசில கடைசி மகன் பூரு அப்படின்னு மகனை ரொம்ப மகிழ்ச்சியா சில காலம் வாழ்ந்தான் அப்புறம் அயோக்கியத்தன அதனால பூருக்கு பட்டம் கொடுத்துட்டான் மற்ற நாலு பிள்ளைக்கும் கொடுக்காம கடைசி பிள்ளைக்கு பட்டம் கொடுத்தான் பூரு அவனுடைய மகன் பிரவீரன் மனுஷு மனுஷனுடைய மகன் ரிஷேயு ரிஷேனுடைய மகன் மதினாரன் கதை ரொம்ப முக்கியம் துஷ்யந்தன் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு வந்தா வந்த போது மகரிஷனுடைய ஆசிரமத்தில் சகுந்தலை வளர்கிறாள் சகுந்தலை வளர்ந்து கொண்டிருக்கிறார் சகுந்தலா பக்ஷி எடுத்து வளர்த்ததால அவளுக்கு சகுந்தலைன்னு அடி பர்ணு சகுந்தலையான் பண்ணினா என்ன அப்படின்னு கேட்டான் அவர் சொன்னா நியாயம் இல்ல பெரியவங்க பார்த்து கல்யாணம் வைக்கணும் உங்களுக்கு என்ன பிடிக்குது எனக்கு உங்களை பிடிக்குது ஆனா நம்ம கல்யாணம் சாட்சி இல்லாம போயிடும் அதனால இது நியாயம் இல்லைன்னா அவன் துஷியந்த அவசர காலம் இல்ல இல்ல களவு திருமணம் தேவர்கள் சாட்சியா இந்த மரம் செடி எல்லாம் சாட்சியா அதுல வைத்திருக்கிற பறவை பட்சிகள் சாட்சியா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் இவளும் அன்பு காரணமா சரி அப்படின்னு விட்டா சகுந்தலையும் மணந்தார்கள் கலந்தார்கள் துஷ்யந்த சகுந்தலை கருவுற்றாள் துஷன் போய் ராஜ்யத்துக்கு போய் முறையா அழைச்சிக்கிறேன் இவள் கரு சுமந்து கொண்டிருக்கிற மகரிஷி வந்தவர் பார்த்தா சகுந்தர கர்ப்பமா இருக்கிற செய்தி தெரிஞ்சது கோபப்பட்ட என்ன பண்ண முடியும் சரி பொறுமையாயிருது இருந்து அந்த குழந்தை பிறக்கட்டும் பிறந்தான் அந்த பிள்ளைக்கு பரதன்னு பேர் வச்சார் வளர்ற ஒரு லுக்கு மேல ஆசிரமத்துக்குள்ளை வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் ஆச்சரியமா பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் பெண்ணி நீ யார் எங்கிருந்து வருகிறாய் உன் பக்கத்தில் இருக்கும் இந்த சிறுவன் யார் என்ன காரணமாக வந்தாய் நாலு கேள்வி கேட்கிறார் வருகிறாய் நீ கையை பிடித்துக் கொண்டிருக்கிற இந்த சிறுவன் யார் என்ன காரணமாக வந்தாய் நாலு கேள்வி கேட்டா பதில் என்ன தெரியுமா ஒரே பதில் ஒரே பதில் சகுந்தர சொன்ன பதில் மகனே பரதா அப்பாதை வணங்குன்னு மகனே பரதா அப்பாதை வணங்குன்னு ஒரு பெண் எவ்வளவு சாமர்த்தியமா பேசுவாங்க ஒரு வார்த்தை நூறு விஷயம் அடங்கியிருக்கீங்களா வேடிக்கையை சொல்றது காய் காய்கறி வாங்கிட்டு இருந்து வீட்டுல கொடுக்கற சோத்துல ஆணி அடிக்கிறதுக்கு பையன் அடிச்சு ஆணி உடஞ்சு போச்சு அம்மா சொன்ன அம்மா ஆணி விளையாண்டா உங்க அப்பாரு கொத்தவரங்க வாங்கிட்டு வந்திருக்கிறார் தேங்காய் வாங்கிருக்கீங்களே என்ன இருக்கும் அது வாங்கவும் துப்பு இல்ல இது வாங்கவும் துப்பு இல்ல அப்படிங்கறத ரெண்டும் சேர்த்து வச்சு சொல்வாங்க ஒரே வார்த்தை சில சமயத்துல அவங்க பேசுற பேசல நூறு அடம் இருக்கும் பையன் வெண்டக்காய் சாப்பிட மாட்டேன் அம்மா சொன்னா வெண்டைக்காய் சாப்பிடற அப்படின்னு வேணா எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஏ வெண்டக்காய் சாப்பிட்டா மூளை வளரும்டா சாப்பிடுறா அப்படின்னு வேண்டாம் அப்பாவுக்கு போடுனா அதை விட விதமா அப்பாவுக்கு போடு அதே மாதிரி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அவங்க அம்மா இதே மாதிரி என்ன மாதிரி வற்புறுத்தி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்ப என்ன புருஷனுக்கு மூளை இல்லையே பையன் கிட்ட எப்படி சொல்ற பாருங்க அவங்க சொல்ற வார்த்தைக்குள்ள நேரடியா ஒரு அர்த்தம் இருக்கும் உள்ள இன்னொரு அர்த்தம் இருக்கும் சாமர்த்தியமா பேசுறது உயர்ந்த விஷயங்களும் சொல்றேன் நினைக்காருங்க இன்னொன்னு சொல்லட்டுமா பட்டினத்தாரும் ஒரு விஷயம் சொல்றாரு காரைக்கால் அம்மையாரும் அதே விஷயம் சொல்றாங்க பட்டினத்தார் எப்படி சொல்றாரு தெரியுமா பட்டினத்தார் நான் இந்த பூமியில மறுபடியும் அன்பு செலுத்த வேண்டும் நீளமா கேட்டிருக்க வேண்டும் வேண்டும் தெரியுமா பிறவாமை வேண்டும் வெரி சிம்பிள் போஸ்ட் கால் சில பேர் எழுதுவான் நீங்கள் ஏழாம் தேதி எழுதி தபாலில் சேர்த்த கடிதம் எனக்கு வந்து சேர்ந்தது காரணம் நீங்கள் ஏழாம் தேதி எழுதி தபாலில் சேர்த்த கடிதம் எனக்கு வந்து சேர்ந்தது தபால் வந்தது கடிதம் வந்தது முடிஞ்சு போச்சா இல்லையா தாங்கள் எழுதி நீ எழுதாமே தபால் வருமா தபாலில் சேர்த்த தபாலில் சேர்க்காட்டி உனக்கு எப்படி வரும் கடிதம் வந்தது இல்லையா வந்து சேர்ந்தது என்ன அர்த்தம் பொண்டாட்டி படிச்சுட்டு வந்து சேர்ந்ததுதான் யார் கட்டிக்காரங்க ஒரு போஸ்ட் கார்ட்ல இவ்வளவு நீளமா எழுதுறவங்க கட்டிக்காரங்களா சுருக்கமா எழுத கெட்டிக்காரங்களா வாணியாசாமி சொன்னாரு பட்டினத்தார் கேட்கல திரவாதிருக்க வரம் தரல் வேண்டும் ஆனா அம்மா என்ன கேட்டாங்க காரைக்கால் அமையா வேண்டும் வெறும் பொங்க சொல்லி பெண்களை சொல்லாது நினைக்காதீங்க காரைக்கால் அமையார சொல்லி பெருமையா சொல்லிட்டேன் அதுக்கு தான் அவங்க தயவு இல்லாம தமிழ்நாட்டில் குப்ப முடியாதுங்க அவங்க வச்சதுதான் சட்டம் அவங்க பாத்த ஒரு அலோ பண்ணா இருக்கலாம் அவங்க பாத்திர போனா போயிட வேண்டியதான் அவங்க வச்சதுதான் சட்டம் எல்லுமே எப்படி பேசல பாருங்க சகுந்தலை மகனே பரதான் அப்பாவை வணங்குன்னு அவன் ஒண்ணு அலிரிட்டான் துஷ்யந்தன்னை கண்டதில்லை கலந்ததில்லை நீ யாருந்தே எனக்கு தெரியாது அப்ப சொல்ற ஒரு வார்த்தை சகுந்தலை இந்த உலகத்துல எதை விட எது பெரிய புண்ணியம் தெரியுமா உத்தமமான கற்புடைய மனைவியையும் சிறந்த மகனையும் நீங்கள் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் ஒரு குளம் வெட்டினா எவ்வளவு புண்ணியம் தெரியுமா நூறு கிணறு வெட்டிய புண்ணியம் ஒரு குளம் வெட்டினா நூறு கிணறு வெட்டின புண்ணியம் ஆனா நூறு குளம் வெட்ட புண்ணியம் எப்படா வரும்னா ஒரு வேள்வி பண்ணினா வரும் நூறு வேள்வி செய்த புண்ணியம் எப்படா வரும் அப்படின்னா ஒரு புத்திரனை பெற்றால் வரும் நூறு புத்திரங்களை பெற்ற புண்ணியம் ஒரு உண்மையினால் வரும் சத்தியத்தினால் வரும் மகாராஜா நீங்க சத்தியத்தை மீறி இந்த வார்த்தையை சொன்னீர்கள் என்ற சத்தியத்துக்கு என்ன மரியாதை புத்திரன் அசரீதியா குரல் கேட்டது சாட்சியான் சொன்னான் இல்லையா உடனே அசரீதியா குரல் கேட்டது ஆம் இந்த துஷ்யந்தன் இந்த சகுந்தரையை கலந்தான் அவள் வயிற்றில் தோன்றிய உத்தமமான பிள்ளை இந்த பரதன் எனவே துஷ்யந்தன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேவர்கள் சாட்சி சொன்னார் இன்னைக்கு கூட பாருங்க சில பேரு அந்த அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு பொறுமை இல்லாமல் வாழ்க்கையில ஏதோ விபத்து மாறி நடந்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டு என்னென்ன துன்பத்துக்கு உள்ளாக கொண்டு வந்து உதவும் கரங்களை விட்டுட்டு போயிட வேண்டியது தேவகனா வந்து சாக்ஸ் சொல்ல போறாங்க அந்த கால மாதிரி வரப்போறாங்களா யாரும் சொல்றதுக்கு ஆள் கிடையாது அதனால ஒரு காலத்தினுடைய செய்தி எல்லா காலத்துக்கும் பொருந்தும்னு ஒண்ணு அர்த்தம் கிடையாது அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது அன்னைக்கு அப்படி எல்லாம் வாழ்ந்து அவங்களை மேற்கோள் காட்டக்கூடாது வரும்போது ஒரு வேன் கார்ல உட்காந்து வச்சு கேஸ் லைட் வச்சு அவன் அடிச்சுட்டு நல்ல போக்கிட்டு வருவான் கல்யாணத்துக்கு முதல் நாள் நின்று போன கல்யாணம் எவ்வளவு இருக்கு இந்த பைய இதே திருவாரூர்ல ஒரு போயிட்டான் திருப்பூர் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் என்ன ஆவருது அப்புறம் திருப்பூர் இல்ல கண்டுபிடிக்கிறதுக்காக மாப்பிள்ளைக்கு தைத்த போட்டு ஊர்வலமாக கூட்டு வரும் சரி இந்த துஷ்யந்தன் இன்னைக்கு பரத கண்டம் இல்லையா அது ராமாயண பரதன் அல்ல இந்த துஷியந்தனுடைய மகன் பரதனுடைய பெயரால இந்த கண்டத்துக்கே பரத கண்டம் அப்படின்னு ஒரு பேர் அப்படி பரதனுடைய பெருமை உலகத்தில் பறந்தது அந்த பரதனுக்கு பிறகு நிறைய பேர் அது மாதிரி அந்த பரம்பரையிலே தோன்றினார்கள் குறிப்பிடத்தக்கே ஒரு பேர் வந்தது குரு கௌரவர்கள் அப்புறம் அஸ்தி அவன் பரம்பரில் வந்தவன் அவன் கட்டினதுதான் அஸ்தினாபுரம் பிறகு அந்த பரம்பரையில் வந்த இன்னொருவன் பிரதிப்பன் பெருமைக்கு மிக்கவன் பிரதிப்பன் பேர் அவனுக்கு நீண்ட நாளா குழந்தை இல்லை கங்கை கரையில தவம் பண்ணி தான் அப்படி கங்கை கரையை தவம் பண்ண ஒரு அழகான இளம் பெண் வந்து வலது தொடடையில உட்கார்ந்த வலது தொட மகனுக்கு இடது தொடரிய மதிக்கணும் எனக்கு ஒரு பையன் வேற கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமே ஒழிய நான் எப்படி உன்னை மனைவியா அடைய முடியும் அப்படி அப்போ உடனே அந்த பெண் வெளியில வந்து சொன்னா நான் யாருனா கங்கை இந்த கங்கை தான் தேவி கங்கா தேவி நான் வந்து உன்னுடைய ஒழுக்கத்தை சோதிச்சேன் நீ உத்தமமான கவலை பிள்ளை பேர் உண்டாகும் நீ சொன்ன மாதிரியே உன்னுடைய பண்ணிக்குவேன் அது நடக்கதான் போகுது அப்படின்னு வரம் கொடுத்து விட்டு கங்கை மறைந்த பிரதீபனுக்கு முறையாக குழந்தைகள் எல்லாம் தோன்றி சந்தனும்னு ஒரு பிள்ளை வந்து பிறந்தான் சந்தனும் சொன்னா பாருங்க தனு உடம்பு சந்தனும்னா விசேஷமான உடல் நலம் பொன் மாதிரி இருப்பான அந்த பிள்ளை அரசாட்சி பண்ணிட்டு இருந்த சந்தன மகாராஜா பதவியில இருக்கிற போது ஒரு நாள் அந்த கங்கைக்கரை ஓரமா உலாவதுக்காக போயிருந்தான் அப்ப அந்த விதி பலிக்கிறது அங்க கங்கை ஒரு பெண்ணா வந்து எதிரில் அப்படி உலாவின அவனை பார்த்தோன்னா இவனுக்கு மனசு விரும்பி விட்டது பெண்ணே ரொம்ப அழகா இருக்கிற நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கிறியான்னு கேட்டான் ராஜா அப்போ ஒரு கண்டிஷன் போட்டா என்ன கண்டிஷன் இந்தப்பா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா நான் என்ன பண்ணினாலும் ஏன் இப்படி பண்ணினேன்னு என்ன கேட்கக்கூடாது அப்புறம் நான் யாரு எங்கேந்து வந்தேன் இதெல்லாம் என்ன கேட்கவே கூடாது இப்படி எல்லாம் என்ன கேட்க மாட்டேன்னு சொன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ கேட்டு அந்த கணமே நான் விட்டுட்டு போயிடுவேன் பண்ணலாமா நான் யாருன்னு பாட்டு மெய் நடுங்கிட நீ நான் எது பண்ணா கூட என்ன என்னன்னு கேட்கக்கூடாது எங்கே இருந்து வந்தே அப்படின்னு கேட்டா நான் அப்பவே அந்த இடத்த விட்டு போயிடுவேன் இதுக்கு சம்மதம் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் ஆனா அவ எவ்வளவோ பரவாயில்ல இப்படி சொல்லிட்டு வந்தா எவ்வளவோ பரவாயில்ல ஓபனா பெரிய விஷயம் தானே பல பேர் சொல்றது இல்லையே ஒழிய வந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிருந்தது அதுக்கு அவன் எவ்வளவோ தேவையில்லை இவன் காம மயக்கத்தில் இருக்கலாம் காதல் மயக்கத்தில் இருக்கலாம் ஒன்னு கேட்டு யாருன்னு கேட்க மாட்டேன் எங்கேருந்து வந்தேன்னு கேட்க மாட்டேன் என்னன்னு கேட்க மாட்டேன் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் ஆயிடுச்சு சந்தனவுக்கும் அந்த பெண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுட்டா கங்கையில ராஜாவுக்கு ஆக்கிரம் மூத்த பிள்ளை பட்டத்துக்கு வர வேண்டியவன் ராஜ்யத்தை ஆட வேண்டியவன் அவனை தூக்கி கங்கையில போட்டா ஏன் இப்படி பண்ணினா அப்படின்னு கோவம் வந்து கேட்டா போயிடுவாடே கேட்டா உடனே போயிடுவாடே சச்சே கேட்கூடாது டக்குனு வாய்ப்பு ரெண்டாவது குழந்த பிறந்தது அதையும் கங்கை என்ன இவ இப்படி பண்றாள் எடுத்துங்க ஏழு குழந்தை வரிசை பிறந்தது ஏழு குழந்தைய தூக்கி கங்கையில எரிஞ்சு கொண்டுட்டா எட்டாவது குழந்தை பிறக்கிற போது ராஜா முடிச்சுக்கிட்டான் சிச்சி இது ரொம்ப அக்கிரமாவா போய்டும் காவலுக்கு ஆள் போட்டான் குழந்தை பிறந்த ஒண்ண அவளையும் குழந்தையும் பிரிச்சிருந்தோம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க குழந்தைய தொடக்கூடாது தடுச்சிருங்க நீங்க என்ன கேட்டாலும் நான் வரேன் மகாராஜா வரேன்னு சொல்லுங்க அப்படி காவலுக்கு உத்தரவு போட்டுருந்தான் குழந்தை பிறந்தது பிறந்த உடனே வழக்கம் போல தூக்கி தண்ணியில எரிய காலை பிடிச்சா பாருங்க டபக்குனு வந்து அப்படி சொல்லும் போதே ராஜாவுக்கு செய்தி போய் ராஜா வந்தான் என்ன காரியம் பண்றேன் நீ யாரு எங்கே ஏன் குழந்தைய கொல்ற அப்படின்னு நல்லவேளை எட்டாவதுலயாவது மொழி போகுது இந்த பயலுக்கு கொல்றீயே யாரு நீ எங்கே வந்த ஏன் பிள்ளைகளை கொல்றேன் அப்படின்னு ஏழு குழந்தை செத்தபோது மட்டும் தெரிஞ்சுக்காம இருந்திருந்தாலும் இந்த குழந்தை பழச்சிருக்கும் ஏன் விதியை ஜெயிக்க முடியாது எட்டு பேரும் மேல இருந்த அஷ்ட பசுக்கள் ஒன்னா இருந்தவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அந்த முனிவருடைய நந்தினிங்கிற பசு அதை கவர் கொண்டு வந்து தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கணும்னு ஒரு பிரபாசம் அப்படிங்கிற கடைசி வசு முடிவு பண்ணின எட்டு பேரும் போய் முனிவருடைய மந்திரி பசுவ கவர் முனிவர் சபிச்சார் மனுஷன மாதிரி அல்பமா நடந்துக்கிறீங்களே பூமிக்கு போங்கட அப்படி அதுக்கு ஏற்ற இடம் பூமி தான் முனிவரே முடிவு பண்ற அல்பத்தனமா நடந்துக்கிறீங்களே பூமிக்கு போங்க அப்படின்னு அப்பதான் எல்லாரும் தப்பா உணர்ந்தான் ஒரு பயண்டி பேச்சு பசு வேணும்னு பேச்சு வந்தானே இந்த பயலுக்கு பொண்டாட்டியும் இருக்கப்பட அப்பதான் இந்த பயலுக்கு புத்தி வரும் அதனால ஏழு பேரும் நான் வரும்போதே பூமிக்கு வந்து நான் நீண்ட நாள் இருக்கக்கூடாதுன்னு கவலையே படாதீங்க பிறந்த உடனே அனுப்புறேன் அப்படின்ட்டு இவனை மட்டும் நான் அனுப்ப முடியவே முடியாது ஆனா நல்லவேளை அந்த விதி தடுத்து பிரிச்சாச்சு இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு நான் கங்கை நீ யாருன்னு எனக்கு தெரியும் மகாபிஷக் அப்படிங்குற ஒரு பெரிய மன்னன் நீ தேவலோகத்துல இருந்தவன் நான் ஒரு நாள் தேவலோகத்துல உள்ள வருகிற போது என்னுடைய மேலாடை நழுவியது எல்லாரும் தலையை புரிந்து கொண்டார்கள் நீ ஒட்ட மட்டும் வெக்கம் இல்லாம பார்த்து அப்ப பிரம்ம சபிச்சுட்டார் ரெண்டு பேரும் பூமியில போய் கணவன் மனைவியாக இருங்கள்னு சபிச்சுட்டார் நீயும் இந்த குழந்தையும் சாபத்தால பூமிக்கு வந்தது இந்த வரலாற்றை மாற்ற முடியாது நான் போகிறேன் உங்ககிட்ட சொன்னபடி இந்த பிள்ளைய நான் கூட்டிட்டு போயிடுவேன் எப்ப கொண்டு வந்து விடணும்னு எனக்கு தெரியும் அப்ப நான் அந்த பிள்ளைய உங்ககிட்ட விடுவேன் அப்படின்னு இந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடுறேன் ராஜா கெஞ்சிரான் நான் தெரியாம கேட்டுட்டேன் என்னோட இருக்கக்கூடாது எல்லா கதையும் சொல்லிட்டே என் கூட சொன்னா சொன்னதுதான் கங்கை சத்தியத்தை வளர்த்துல ஒப்படைக்கிறேன் கழித்து அந்த பிள்ளைக்கு சுக்கராச்சாரியாற்ற தேவ குரு கிட்ட யாழாற்ற எதெல்லாம் ஸ்பெஷல் சப்ஜெக்டோ எல்லாத்தையும் படிக்க வச்சு பரசுராமர்த்த வில் திட்டத்தை படிக்க வச்சு கங்கை அந்த குழந்தைய பெருசா வளர்த்தா அவருக்கு சத்திய பேர் அவர்தான் பீஷ்மர் பின்னால அப்படி உன்னதமா அந்த பிள்ளைய வளர்க்கிறார் ஒரு குறை இல்லாத பிள்ளையா கங்கை வளர்த்தா முப்பத்தி ரெண்டு வயசு அந்த காலத்துல பெரிய வாலிப பருவம் பேரு சந்தன மகாராஜா ஒரு நாள் கங்கை கடையில் போது கங்கை வெளியில வந்து மகன ராஜா கிட்ட ஒப்படைச்சா பிள்ளைய வளர்த்துட்டேன் ஆளாக்கிட்டேன் உருவாக்கிட்டேன் சரியா வளர்த்திருக்கிறேன் இந்த பிள்ளைய எங்களுமே பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடு கொடுத்துட்டு கங்கை மறைஞ்சிட்ட அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்துட்டான் சில காலத்துக்கு பிறகு ஒரு மறுபடியும் ஒரு இந்த சந்தனும் மகாராஜா எ நதி கரை வழியா போயிட்டு இருந்தான் அப்படி போற போது யாரோ பாட்டு பாடுற சத்தம் கேட்டு அங்க ஒரு பெண் மச்ச கந்தின்னு பேர் என்ன பண்ணுவா நதியில இந்த கரையில இருந்து அந்த கரையில போகிறவர்களுக்கு படகு விடுவா அந்த பெண் அந்த படகு விடுவது இலவசமான கைங்கரியம் எல்லாரும் கரையை கிடக்கணும்னா உதவியா இருக்கட்டுமே அப்படின்னு அந்த பெண்ணி பார்த்தா ராஜா மனசை பறிக்குட்டான் அவளை கல்யாணம் பண்ணும் தலைவன் செம்படவர்கள் தலைவனா இருக்கிறான் எங்க படகு விடுங்கிற மீனவர்கள் தலைவன் அவன் கிட்ட போய் கேளு அவன் ஜெரின் பண்ணிக்கிறேன் நீ எங்கிட்ட கேட்காது என் தகப்பன ராஜா சந்தோன் இங்கே இருந்து நேரா போய் அந்த மீனவர் தலைவனை பார்த்து உன் பெண்ணம் பண்ணி கொடுத்து இத விட நல்ல வாய்ப்பு வரப்போவதில் என் பெண்ண ஒரு ராஜா கொடுக்கற சந்தோஷம் ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின் இந்த கண்டிஷனுங்கிற வார்த்தையை கேட்டாலேயே சந்தனுக்கு உதறல் முதல்ல ஒருத்தி கண்டிஷன் போட்டு என்னென்ன பண்ணினான்னு தெரியும் ஒரு தப்ப ஒரு தடவை தான் பண்ணலாம் தொடர்ந்து அதே தப்பில தப்பாவது புதுசு புதுசா பண்ணணுமே ஒழிய பழைய தப்பு பண்ணக்கூடாது இல்லையா ஒரு புதுசு புதுசா தப்பா கூட பரவாயில்ல ஒரே தப்பே தொடர்ந்து பண்ணா முட்டாண்டு கொஞ்சம் கண்டிஷன் வேணுமா வேண்டாமா முடிவு பண்றேன் நேர்மையான ஒரு அவர் ஒரு திருடனை தேடி ஒரு நாள் கடைசியா ஒரு நாள் போது அவனுக்கு தெரியும் கொஞ்சம் அவரோட வரும்போதே சொன்னா தலைவலிக்கு உன் செல சாப்பிட்டா மரியாதையா இருக்காது வாசல் நீ வேணா உள்ள போய் காப்பி குடிச்சிட்டு அந்த ஹோட்டலுக்கு இப்படி ஒரு வாசல் இருக்கு அப்படி ஒரு வாசல் இருக்கு இந்த பையன் உள்ள போய் அது வழி அவளுக்கு அரை மணி நேரம் நின்று நின்னு பார்த்துட்டு அப்புறம் காபி குடிச்ச பையன் வரலயே வந்து பார்த்தா இந்த பையன் இல்ல அப்படியே மறுபடியும் தேடி ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அந்த பயல புடிச்சு நிக்க வச்சு வாசல் வழியா போயிட்டேன் திருட்டு பயலே அப்படின்னு அந்த ஓட்டல் வழியா தலைவலிக்கு எனக்கு உள்ள போய் காட்டு குச்சிட்டு வரையிட்டு போவேன் அப்புறம் அந்த வாசல் வழியா போயிடுவோம் நீங்க வேணா இன்னைக்கு அந்த வாசல் வழியா நின்னு பாருங்க ஒரு ஒண்ணு சுத்தி நேரம் அந்த வாசல் வழியா பாருங்க வழியா போயிட்டேன் மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு கஷ்டப்பட்டு அந்தபிடிச்சுடையா போற அதெல்லாம் முடியாது வேணும்னா என்ன நான் உள்ள போய் காட்டு வாங்கிட்டு வர அது வரைக்கும் வேணா நீங்க நில் ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணலாம் மூணு தடவை அதே தடவை ஒரு விழிப்பு வேணும் சர்க்காஜா என்ன கண்டிஷன் அந்த மீனவர் தலைவன் சொன்னா இப்ப உனக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருக்கானா இல்லையா ஆமா இளவரசனா இருக்கிறான் சத்தியவரசன் ஆமா அப்ப என் பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள பிறந்தா அவன் என்ன பண்ணுவான் என்ன சொல்ற அப்படின்னா என் பெண் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைக்கு நீ ராஜ்ய சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் பெரிய பிள்ளைக்கு என் மகள் வயிற்று துரோகம் பண்ண முடியாது அது என்னால முடியாது அப்பறத்து ரொம்ப வருத்தத்தோட சந்தன் மகாராஜா அரண்மனைக்கு வந்துட்டான் அவனால அவளை மறக்க முடியல அவனுக்கு சாப்பாடு பிடிக்கல தூக்கம் பிடிக்கல உடம்பு வெளுத்து மகாராஜா தூங்க மாட்டேங்கிறான் இரும்புறான் வேதனை அரண்மனையில பார்த்துட்டான் சத்தியவரதன் அப்பாவுக்கு என்ன வந்ததுலாம் இருக்கிறாரே என்ன கஷ்டம்னா இது பிள்ளைகிட்ட பேசுற விஷயம் இல்ல மகனே மகனே நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன் சொல்ல முடியுமா திருமணம் யோசிக்கிறேன் அவர் சொல்வாராம் நீ செஞ்சு பாரு உன் வீட்டுல என்ன வருதுன்னு சொல்லு அப்புறம் வயசாயி போச்சுங்கிறதுக்காக ஆசையா போகுது ஒரு வயசுல விவேகம் வந்து ஆச்சை போகணும் அதான வளர்ச்சின்னு பெரிய வயசாயி போச்சுன்னு ஆசை போகுது யாராவது சொல்லுங்களேன் ஒரு வயசான நீங்க இப்ப கூட நல்ல ஜம் மாப்பிள்ள மாதிரிதான் இருக்கிறீங்க ஒரு கிலோமே மணிக்கலாம் போறிருக்க அப்படின்னா என்ன சொல்லுவான்னு தெரியுமா யாரு பொண்ணு குடுப்பா அப்ப எனக்கு எதுன்னு கேட்க மாட்டேன் எனக்கு யாரு பொண்ணு கொடுப்பா ரெடின்றான் எவ்வளவு சிக்கலா போகுது பாருங்க வாழ்க்கை யோசிக்கிட்டே இருக்கீங்க பழைய நடந்த மகாபாரதான் சொல்லிட்டு இருக்கிறேன் இருக்கணும் இன்னொரு கல்யாணத்துக்கு காசு போடலாம்னு சொல்லிட்டு மகாராஜா பத்தி சொல்லிட்டு இருக்க நீ தூங்குறது இல்லையாமே நீ ரொம்ப கவலையா இருக்காமே ஏன்பா இப்படி இருக்கிற என்ன காரணம் பா சொல்லா நீ எப்படி பேச முடியும் பாருங்க சந்தனும் யாசர் சொல்றாரு நீ நான் சத்திரியன் ராஜவம்சம் சத்திரியனுக்கு ஒரு இலக்கண இருக்கு என்ன ஒரு பிள்ளை பிள்ளை அல்ல போர்க்களத்துல போவோம் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சத்திரியில மட்டும் வாரிசு இல்லாமல் போயிடக்கூடாது ஒரு பிள்ளை பிள்ளை அல்ல எனக்கு நீ ஒரே பிள்ளையா இருக்கிற சத்திரிய தர்மப்படி ராஜாவுக்கு ஒரு பிள்ளை இருந்தா பிள்ளை இல்லாம மலடுதான் அர்த்தம் எனக்கு அதான் மனசு வேதனையா இருக்கு இதை விட சொல்ல முடியுமா இன்னொரு கல்யாணம் பண்ணுங்க விஷயத்தை இதை விட ஒவ்வொரு பேச முடியுமா பையனாங்க வரும்போது ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கல என்ன அர்த்தம் ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கலன்னு பையன் சொன்னா என்ன அர்த்தம் அப்பா சொல்லுவான் அவசரப்படாதே நாங்க ஜாதகம்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் நீயா ஒண்ணு அவசரப்படாதே புத்திசாலி அப்பா ஆமா சில அப்பாவுக்கு அது விளங்கல் சாப்பாடு ஒத்துக்கலாம் மெஸ்ஸுல போய் சாப்பிடு ஆமா அப்பா அதை உடச்சு இன்னும் விவரம் இல்லாத அப்பா சில பேர் இருக்கிறான் அப்ப நீ என்னங்கற யாராவது சமைச்சு போட்டா சரியா இருக்கும் சொல்றியா பையன் நினைச்சான் அப்பா புரிஞ்சுக்கிட்டா போல இருக்கு ஆமா அப்ப எங்க அம்மா சும்மா தான் இருக்கிற நான் வேணா அனுப்புறேன் சாப்பாடு ஒத்துக்கல அப்படின்னா கமான் அர்த்தம் பேச வேண்டிய சமாச்சாரம் அப்பா எப்படி பேச முடியும் அப்பா எப்படி பேசின ஒரு மகன் மகனல்ல சத்திரியர்களுக்கு மலடுன்னு சொல்லுது ராஜாவே அப்படி ஒரு அவமானம் எனக்கு வேணுமான்னு யோசிக்கிறேன் அவஸ்தப்படுறாரு யார்கிட்ட கேக்குறது நேரா சந்தன மகாராஜாவுக்கு தேரோட்டா பாருங்க தேரோட்டிக்கிட்ட போய் கேட்டான் ஏய் அப்பா ஏண்டா ஒரு மாதிரி இருக்கிறாரு பெரிய சீக்கிரம் இருக்கு என்னன்னா வாழ்க்கையில எந்த பெரிய மனுஷனும் டிரைவருக்கு தெரியாம தப்ப முடியாது தெரியல வீட்டில் பெரியம்மா இருப்பாங்க போனாருமா இங்கே போனதுக்கு அரை மணி நேரம் தான் ஆகும் இல்லம் இருபது நிமிஷத்திலே போயிடலாம் இருபது நிமிஷத்திலே போலாம் அப்பறேன் ஐயா போனாரு ஆயிரம் தகவல் சொல்றதுக்கு அம்மா பணம் இருபது நிமிஷத்துல போலாம் அப்படியே பதினொன்றே காலுக்கு அவர் போனாரு அம்மா கோபமா கேட்பாங்க அதை சொல்லப்படாதுன்னு ஐயா சொல்லிருக்காருமா அத சொல்லப்படாதுன்னு சொல்லிருக்கிறாருமா என்ன ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன சௌக்கியமாவும் தைரியமும் இருக்க முடியும் வாழ்க்கையில கொற குற்றம் இருந்தா கண்டிப்பா அவங்க மாட்டிக்கும் அவங்களுக்கு தெரியாம இருக்க முடியாது இந்த சந்தன மகாராஜா ஏன் இப்படி இருக்கிறாரு சத்தியவர்தன் உங்களுக்கு ராஜ்யத்தை இவ்வளவுதான் விஷயத்த பார்க்க முடியாது நேரா போய் அந்த அம்மா நிக்கிறாங்க யாரு அந்த பெண் வச்ச கந்தி அவ கால்ல விழுந்துட்டு சொன்னா இந்த வினாடி முதல் நீ எனக்கு அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி முடிவு பண்ண வினாடி முதல் நீ எனக்கு அம்மா பெற்ற தாய் பகீரதி அல்லல் எனக்கு கங்கை இனிமேல் தாத்தா யாரு தெரியுமா உங்க அப்பா தான் எனக்கு இனிமே பாட்டன் கேட்ட அக்கணத்தில் கடற்பரத்து அரசை கேள்மையோடு அணுகி பாட்டன் நீ எனக்கு பெற்ற அன்னை பகீரதி அல்லல் இவள் கால விழுந்துட்டு சொன்னா அந்த ராஜ்யத்தை நான் தர்றேன் அப்ப வயிற்று பறக்கிற பிள்ளைக்கு நான் இடையூறா இருக்க மாட்டேன் ஆசை தான் எனக்கு முக்கியம் எங்க அப்பாவுடைய லட்சியம் தான் எனக்கு முக்கியம் நான் தரேன் ராஜ்யத்தை யாரும் குறுக்க நிக்க மாட்டாங்க ராஜ்யம் வேண்டான்னு பெருந்தன்மையா சொல்லிட்டு ஆனா நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஒருத்தி வருவாளே அவ விட உன் வயித்துல ஒரு புள்ள வந்து பறக்குமே அவ வயத்துல உனக்கு ஒரு புள்ள வந்து பறக்குமே அவன் இவனை கொண்டு ராஜ்யத்தை பிடிக்கிடுவான் இல்ல உன் வயசுல ஒரு புள்ள பிறந்தா இவன் வயத்துல ராஜ்யத்தை எதிரியா நினைக்குவான் எனக்கு வானாம்பா உங்க சமாச்சாரம் வெளியே போருங்க ஒரு வார்த்தை நீ என்ன கதை பேசுற எனக்கு கல்யாணம் ஆகி புள்ள பிறந்து இதெல்லாம் நடந்தா தானே என்ன சொல்றேன் என் தந்தைக்காக நான் சத்தியம் செய்கிறேன் திருமணம் செய்ய மாட்டேன் எனக்கு மோட்சமே இல்லாமல் போனாலும் புத்திரன் இல்லாததால் நரகத்துக்கு போவேன் என்று வந்தாலும் எனக்கு கவலை இல்லை என் தகப்பனுக்கு நான் இந்த சந்தோஷத்தை தருவதற்காக நான் திருமணமே செய்வதில்லை என்று சத்தியம் செய்கிறேன் ஒருபோதும் திருமணம் செய்ய மாட்டேன் எனக்கு பிள்ளை பிறக்காது அழுதுட்டான் அந்த பாட்டு இப்படி ஒரு பிள்ளைய உலகத்துல பார்க்க முடியாது அவன் சௌக்கியத்துக்காக அப்பா சௌக்கியத்துக்காக அவன் கல்யாணத்தை விடுவான் நிறுவனம் நிச்சயம் பண்ணிட்டான் வா அப்படின்னு அந்த பெண்ணை அழைத்துக்கொண்டான் மீனவர் தலைவன் அழைத்துக்கொண்டான் மேலதான ஊருக்கு வந்துட்டான் அப்பா பார்த்தான் அவன் ஒரு வினாடி அதிர்ச்சி ஆயிட்டான் சொல்லல மேலதான நம்ம மான மரியாதைய போயிருக்கும் நல்ல வேலை அப்படி ஆனா நேரம் அழைத்துக் கொண்டு வந்து அப்பாவுக்கு பக்கத்துல நிறுத்தி ரெண்டு பேரையும் காலில் விழுந்து வணங்கி நீங்கள் எனக்கு தாய் தந்தை நான் பாருங்க அப்படியே சந்தன மகாராஜா அழுது இந்த பிள்ளைய கட்டி தழுவினுக்கு செய்கிற உதவியில் நூறு மடங்கு எனக்கு உதவனடா ஆனா ஒரு அப்பா செய்ய வேண்டிய கடமையில பத்துல ஒரு பங்கு நான் உனக்கு செய்யலடா ஆனா எனக்கு நூறு மடங்கு அதிகமா நீ உதவிட்ட நான் உனக்கு என்ன செய்யறது ஒன்னே ஒன்னு தர வரன் தரேன் ஒன்னே ஒண்ணு தர நீயா விரும்பி சாகுரியோ அன்னைக்கு தான் தான் உனக்கு மரணம் சாவு கொண்டு போகவே முடியாதுன்னு நினைக்கிறியோ அன்னைக்கு தான் ஒழிய மற்ற நாளின் உயிர் பிரியாது நான் வரம் தரேன் இவ்வளவு நான் கும்பிட்டு தெய்வங்கள் சத்தியமா உனக்கு வரம் தரேன் இப்படி ஒரு பிள்ளைய பாக்க முடியுமா என்று வரம் கொடுத்தான் சரி சபனம் பண்ணிட்டான் பண்ணி தான் அதை காப்பாத்தணுமா இல்லையா வாழ்நாள் முழுக்க அப்படி உலகத்தில் மாத்தப்பட்டான் அந்த கதையின் பின்னாடி அந்த பரிமள கந்தி இப்ப வீட்டுக்கு வந்துட்டா வயதுல பிறக்கிற பிள்ளைக்கு பட்டம் கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவளுக்கு பிள்ளை பிறந்தார்கள் பாருங்க அந்த கதையை பாருங்க பிள்ளை பிறந்தார்கள் அந்த பிள்ளையில மூத்த பிள்ளை சித்திராங்கதம் அப்படின்னு பேரு பீஷ்மர் அவனுக்கு முடிசூட்டார் அப்பதான் பீஷ்மர் கடுமையான விரத சபதம் பண்ணின உடனே அவருக்கு பீஷ்ம அப்படின்னு பேர் வந்தார் பீஷ்ம பயங்கரமான விரதங்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம் பயங்கர விரதங்களை உடையவர் பீஷ்ம சித்திராங்கதன்னு வயசுல பிறந்த மூத்த பிள்ளைக்கு பட்டம் கட்டினார் ஒரு கொடுமை நடந்து போச்சு இதே சித்திராங்கிறோ அந்த பிள்ளை போயிட்டான் கேட்டால் அடுத்தவருக்கு இனிமே இவன் தான் ராஜா பாதுகாப்பா இருக்கிறார் அப்பா சித்தி போயிட்டார் சந்தாந்தி பட்டம் கட்டியா கல்யாணம் காசி ராஜாவுக்கு மூணு பொண்ணு இருந்தார் அந்த மூணு பொண்ணு பார்த்தாங்க அம்பை அம்பிகை அம்பாலிகை தெரியும் அம்பா அம்பிகா அம்பாலிகா இதெல்லாம் ரொம்ப பாப்புலரான பேர் தியேட்டருக்கு அம்பா அம்பிகா அம்பாலிகா அம்பை அம்பிக்கை அம்பாதிக்கை மூணு பெண் மூணு பெண்ணு மாலையோட காத்திருப்பாங்க அவங்களே கணவனுக்கு மாலை போடுவாங்க தேர்ந்தெடுத்த ஆண் பிள்ளைக்கு அழைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறார் எல்லாம் தப்பா நினைச்சுட்டாங்க பீஷ்மரே சுயம் வரத்துக்கு வந்திருக்கிறார் காலத்துல இவருக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சு இருக்கு அப்ப சில பேர் கேலி பண்ணா மைனர் தாத்தா வந்திருக்கிறார் கேள்வி பண்றான் வந்து நல்ல பெண்ணு நம்மளை அவமதிக்கிறாங்க நமக்காக வரலுக்கு தெரியல அப்படின்னு மூணு பெண்களையும் இந்த தம்பியும் அழைச்சார் தேர்தலி வைச்சார் யாருக்கா தைரியம் எடுத்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் தேர்ட வச்சு ஓட்ட ஆரம்பிச்சார் பீஷ்ம இல்ல அம்பை அம்பிக்கை அம்பாலிகளை அம்பை மட்டும் இதை விரும்பல விஜித்திரி கல்யாணம் தயாரா இல்ல பீஷ்மர்ட்ட சொன்ன இறக்கிவிடும் நான் விரும்பல விரும்பாத என்ன எப்படி கட்டாயப்படுத்த கூட்டிட்டு போலாம் அப்படின்னு அப்ப நீ யார விரும்புற அப்படின்னு கேட்டார் இந்த பீஷ்மரை எடுத்துக்கிட்டு சாலு ஒரு ராஜா வரா நான் அவனை விரும்புறேன் அப்படின்னு அப்படியா அந்த சாலுவனுக்கும் பீஷ்மருக்கு சண்டை நடந்தது சாலுவன் போயிட்டான் நான் குறுக்க நிக்கல ஆனா ஒன்னு அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு நீ எங்க வீட்டுக்கு வரக்கூடாது நான் என் தம்பிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் நீ எப்ப இந்த இறங்கி போயிட்டியோ இனி ஒன்னு நாங்க வீட்டுல சேர்க்க மாட்டோம் இஷ்டமா அவர் சொன்ன அத பத்தி எனக்கு கிடையாது விரும்புறேன் அவன்தான் கல்யாணம் இறக்கி விட்டு தேரவிட்டு தேர்ல இருந்து இறக்கி விட்டா இந்த சாலுவில போனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் நடக்காது எனக்கு மானம் வீரம்னு ஒண்ணு இல்லையா நான் பண்ண முடியாது அதனால் நீ பீஷ்மரையே கல்யாணம் இவன் மறுபடியும் அங்கே இருந்து வந்து சொல்ற தம்பி விசித்திர கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஒரு தேடி அவன் ஆண்மை இல்லாதவன் அவன் என்ன கல்யாணம் பண்றது நீ கழவனா இருந்தா கூட சண்டையிட்டு ஜெயிச்சிருக்கிறேன் சூரியன் குளிரும் சந்திரன் எரியும் வாக்கு தவறும் பண்றது பண்ணாது அப்புறம் மத்தவங்க எல்லாம் கம்பல் பண்ணுவாங்க மீறிடுவாங்க நான் சாப்பிட மாட்டேன் அப்படி சாப்பிட வாங்க முடிவு பண்ணிட்டேன் நினைக்கிறேன் அது அம்மா அங்கே வருவா ஏன்பா சாப்பிட மாட்டேங்கிற சரி வர்றேன் நீங்க சொல்றீங்க யார் சொன்னா என்ன வேணானா வேணா உட்காந்துருக்க வேண்டியதுன்னு ஏன் அந்த உறுதி இல்ல நீங்க எல்லாம் சொல்றீங்க நான் வேணா சாப்பிடறேன் அப்படின்னா இது தப்பு பண்றதுக்கு ஆதரவை தேங்கறது சபலம் ஜெயிச்சிடும் வாழ்க்கை சொல்லுவாங்க இதெல்லாம் கிடையாது ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து இதெல்லாம் கிடையாது ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து வருஷம் பண்ணிட்டே இருப்பான் தெரியாதுல ஏற்கனவே எட்டு தடவை கேரியதில்ல மனுஷனால பல சபதங்களை எடுக்கலாம் எடுக்கலாம் காப்பாத்தணுமே சபலம் சபதம் ரெண்டுக்கும் போராட்டம் நடக்கிற போது சபதங்கள் ஜெயிப்பதில்லை சபலங்கள் ஜெயிக்கின்றன சண்ட சொல்ற இந்த பொன்ரு சொல்ற எம் கூட சண்ட சண்ட நீ இப்ப கல்யாணம் பண்ணலாம் நடக்கிறதே வேற அப்படின்னா சண்டை போட்டு பரசுராமரை ஓட ஓட விரட்டினாரே ஒழிய கல்யாணம் பண்ணிக்கல சொல்ற ஒண்ணு ஒண்ணு பண்ணிட்ட எப்படி ஒன்னு கல்யாணம் பண்ணணும் இல்லாட்டி சாவணும் ரெண்டும் ஒன்னு முடிவு பண்ணிட்டேன் இங்கிலீஷ் ஜோக்ஸ் சொல்வா சாகுற போது ஒய்ஃபு ஒருத்த சத்தியம் வாங்கினா இங்கிலீஷ்ல ரீமேரேஜ் எல்லாம் இங்கிலாந்துல அந்த மனைவி சத்தியம் வாங்க நானும் நீ எப்படி நான் இறந்ததுக்கு அப்புறம் இருக்க கூடாது ஒரு ஆளை சொல்லி ரொம்ப வேண்டாத ஒரு பயன் எப்ப சண்டை போட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அவன் எதிரியாச்சே அப்படின்னா அதுக்கு தான் அவனை வீழ்த்தணும்னு பல வகையில ட்ரை பண்ண முடியவே இல்லை இதுதான் கடைசி வாய்ப்பு அவனை ஒழிக்கிறதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பமே இல்லை அப்படி கல்யாணம்னாலும் ஒண்ணுதான் அவனை ஒழிக்கிறதுனாலும் ஒண்ணுதான் அந்த மாதிரி சொல்றான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கு உன் ஒழிச்சிருவேன் அப்படி பீஷ்மர் ஒவ்வொரு முறையும் அவள் தனக்கு கொடுத்த சோதனைகளை எல்லாம் ஜெயிச்சா பிடிவாதான் முருகண்ட் வாங்கிட்டு வந்து ஒரு மாலை மாலையை போட்டவன் ஜெயிப்பான் யாரும் போட்டுக்க தயாராயில் பீஷ்மரை எதிர்க்க யாரும் தயாராயில்லை துருபத்த மகாராஜா போய் கெஞ்சரா அவனும் மாற்றி அந்த ஊர் எல்லையில் அந்த மாலையை அப்படியே மாற்றிட்டு அவர் ஆணில மாற்றிட்டு போயிட்டா அம்பை இப்போ என்ன பண்ணினா மறுபிரதி இருந்தா இவளே ஜெயிக்கலாம் அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கொண்டு மறுபடியும் என்ன சாபம் மறுபடியும் போய் தவம் இருந்து தன்னை பேடியாக அலியாக மாற்றிக்கொண்டு கொள்ளணும் என்று பெயர்மருக்கு ஒரு எதிரி உண்டாயாச்சு அதுக்கப்புறம் இந்த குளம் தழைக்கணும் இவ்வளவு பிளான் பண்ணாரு விசித்திர வீரிய கல்யாணம் பண்ணி வச்சா அவன் நோய் வாய்ப்பட்டு என்னென்ன ராஜ்யம் வரணும்னு சித்திராங்க செத்து போயிட்டான் விசித்திர வீரியன் செட்டு போயிட்டான் குழந்தை இல்ல இப்ப நீங்க பாருங்க அதே மச்சகந்தி பீஷ்பர கூப்டா மகனே என்னுடைய ரெண்டு பிள்ளையும் செத்து போயிட்டான்டா உனக்கு பட்டம் கட்டுறேன் நீ ராஜாவார் அவர் சொன்னார் இந்த வேலையே நடக்காது நான் மாட்டேனா மாட்டேன் சரி ராஜாவா இருக்கிறியோ இல்லையோ தெரியல என் பிள்ளைய நம்பி இந்த ரெண்டு பெண்கள் வந்தாங்களே அம்பிக்கை அம்பாலிகை அவங்க இப்படி கணவன் இல்லாம இருக்கிறத என்னால சகிக்க முடியல நீ ரீமேரீட் அவங்க கல்யாணம் பண்ணிக்கல தவறு கிடையாது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா இதுக்கு நடக்கவே நடக்காது நான் ஒருபோதும் என்னுடைய வார்த்தையிலிருந்து மாறமாட்டேன் அப்ப இந்த அரச பரம்பரையே இல்லாம போயிடுமேடா பரம்பரை அழிஞ்சி போயிடுமே அப்படின்னு அதை பத்தி என்ன வற்புறுத்த கூடாது நான் இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்ப தர்மசாஸ்திரத்தை சொல்லு என்ன பண்றேன் இந்த இனம் என்ன அவளுக்கு வழி சொல் அப்படையெல்லாம் கலந்து ஆலோசிக்கிறார் அந்த தாய் மச்சகந்தி ரிஷிகள் மூலமா குழந்தை தோன்றினா சரீர ஆசை இல்லாத ரிஷிகள் மூலமா குழந்தை தோன்றினா குற்றம் இல்லை உடனே அவர் யோசிக்கிறார் அப்ப ரிஷிகள் மூலமா எப்படி தோன்றதுனா இன்னொரு கதை இந்த மச்ச கந்தி ஏற்கனவே அந்த மீன் அந்த தன்மையில இருக்கிற போது மீன் வாசனையோட இருக்கிற போது பராச்சாரர் அப்படிங்கிற ஒரு முனிவர் அந்த நதியில வந்தவர் இவளை மருவி ஒரு குழந்தைய கொடுத்தார் அவர்தான் வேத வியாசில பிறந்ததுனாலே தீப கர்ப்பத்தில் நினைச்சா மகனே நான் கஷ்டச்சிருக்கிறேன் வாடா அப்படின்னு உடனே வேத வியாசன் மெலிந்து எலும்பு தோலுமா வந்து நின்றார் அம்மா எதுக்கு என்ன கூப்பிட்டேன் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி இந்த ரெண்டு பெண்களும் கணவன் இல்லாம இருக்கிறாங்க சந்ததி இல்லாம இருக்கிறாங்க வேதம் என்ன சொல்லுகிறது ரிஷிகள் மூலமா குழந்தை இருக்கலாம்னு சொல்லுது உன் மூலமா இவர்களுக்கு குழந்தை வேணும் அதுக்கு தான் கூப்பர் சொல்றார் எனக்கு இந்த நிலையில நான் இல்ல எனக்கு ஒரு வருஷம் அவகாசம் கொடு பிறகு வேண்டுமானா வந்து இவர்களுக்கு சந்ததியை தருகிறேன் இல்ல ராஜா இல்லாம இந்த பரமரை ரொம்ப வீணா போகுது இப்பவே இவங்களை கல்யாணம் பண்ணி குழந்தைய கொடு கல்யாணம் பண்ண வேண்டாம் குழந்தையை கொடுத்து ராஜ தர்மத்துக்கு அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு விருப்பம் இல்லாமல் ஒப்புக் கொள்ளுகிறார் எரிச்சலோட கண்ணை மூடி கொண்டாள் கலந்தார் கண்ணை மூடி கொண்டு அறியாமையில் இருந்ததால் கண்ணில்லாத அறியாமை நிக்க திருதராசன் வந்து அவள் வயத்துல பிறந்து அடுத்தவ பயந்து போய் வெளியில் உடம்பெல்லாம் பயத்துல நிற்கிறா இன்னும் ஒரே ஒரு மகன் கொடு அதுக்கப்புறம் வேண்டாம் ஒரே ஒரு மகன் கொடு ஆனா அம்பிகையும் விரும்பல அம்பாலிகையும் விரும்பல ரெண்டு பேர் கன்னிங்கா ஒரு வேலக்காரியை அலங்காரம் பண்ணி அனுப்பி வைத்தார்கள் தெரியும் அவள் மூலம் நல்ல பிள்ளை தோன்றியது பாண்டு வித்துரன் தோன்றினார் இதுக்கு அப்புறம் தான் இந்த கதை தொடங்க போது பாண்டுவின் திருதராஷ்டிர புத்திரர்கள் இவர்களுக்குள்ள பகை என்று அந்த கதை வளரப்போகிறது இதுவரைக்கும் நான் சொன்னது பழைய பூர்வ கதை இந்த பாரதத்தில் இருக்கிறது இது வரைக்கும் குல மரபு சொல்லி முடிச்சுட்டேன் நாளையிலிருந்து பாண்டவர்கள் பிறப்பு மற்றைய கதைகளை தொடங்குவோம் என்பதாக சொல்லி இன்றைய இந்த உரையை இந்த அளவிலே நாம் நிறைவு செய்கிறோம் நாலு சரியா ஏழு மணிக்கு ஆரம்பமாகி ஒன்பது மணிக்கு சரியாக நிறைவு பெறும் அன்பர் பெருமக்கள் வந்து பாரத கதையை கேட்கலாம் அக்கம் பக்கத்திலிருந்து அழைச்சிட்டு வாங்க நிறைய பேர் உட்காந்தா இந்த ஹால்ல எக்கோ இருக்காது அதான் சீக்கிரம் ஹால் நிறைய இருந்தா கூட நிறைய மக்கள் இருந்தா ஒலிய வாங்கும் அப்போ எக்கோ இருக்காது அதனால அந்த துணைக்காவது இன்னொரு பத்து பேர் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபிளா பேசலாம் அப்படிங்கிற அளவில் இன்றைய உரையை நிறைவு செய்து வழக்கம் போல என்னுடைய சில ஒளிநாடாக்கள் வெளி இருக்கின்றன ஆனால் பாசிட்டிவ் திங்கிங் சுய முன்னேற்ற கருத்துக்கள் இளைஞர்களுக்கு ரொம்ப பயன்படும் வெற்றி நிச்சயம் சிந்தனை முத்துக்கள் டைம் மேனேஜ்மெண்ட் காலத்தை போற்றுவோம் அப்புறம் வந்து நல்ல குடும்பம் நமது லட்சியம் ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கணும் இப்படி ரொம்ப வித்தியாசமான சில ஒலி நாடாக்கள் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியது அதையும் நீங்கள் வேண்டுமானால் வாங்கி கேட்டு சிந்தித்து வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் பத்து நாட்கள் உங்களோடு இருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு இந்த திருக்கோயில் நிர்வாகத்து அன்பர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி கூறி இன்றைய உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம் சுரக்க மன்னன் கோன் உரை நீ அரசு செய்க குறை விழாது வாழ்க நால் மறை அறங்கல் உங்க நம்மி மேன்மை கொள் தெய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம்